வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் உருத்திரர் கேள்வி படலம் மன்னவர் மன்ன கேண்மோ மற்ற இது புகழ்வன் வேதா முன்னொரு கற்பம் தன்னில் மூவகை உலகும் நல்கி துன் உயிர் நல்கி நல்கித் துண்ணனகந்தை கொண்டு தன்னையும் பரம் என்று உன்னித் தானுவை அயர்த்தானன்றே எந்தையை மறந்து போதன் யாவையும் விதித்தலோடும் தந்திடுமளவே அன்றி சராசரம் பெருகாவாக நொந்தனன் குறை என்னை என்றே நோக்கினன் எமை முன்னின்ற ஐந்தொழில் முதன்வன் தன்னை அயர்த்தனன் போலும் என்றான் இனி எவன் அனுள் பெற்றன்றி இவ்விதி முடியாதென்னா தனையனும் அளவில் காலம் தவம் பொரிந்திடவும் முக்கட் பணிமதி முடியோ நான் பார்ப்படாதொழியோ வினையினேன் முன்னந்தாதை வெளிப்படும் எவன் கொலென்றான் கழியுடல் புயமேற்கொண்ட கண்ணுதல் உறாததுன்னி யரென்ன ஏங்கி இன்னலுற்றுயிர்த்து வல்லே அழுதனன் மகவன் செய்வான் அந்ததோர் வேலை கண்ணீர் விழவிழ அலகையாகி மிக விழுந்தீண்டிற் தின்றே காண்டலும் அலகை ஈட்டம் கருத்திடர் உழப்ப விழுந்து மாண்டனன் போல சோர மண்ணுயிர்குயிராய் நின்ற ஆண்டகை உணர்வு நல்கி அனையவன் கனவில் நண்ணி இண்டினி வருந்தல் மைந்த எழுகனருளி செய்வான் மதித்தனை பரமென்றுன்னை மறந்தனை எம்மை அற்றால் விதித்திரங்கூடிற்றில்லை விரைந்தது முடியனந்தம் பதத்துளார்த்தம்மை ஒன்றன் பாங்குறவிடுத்தும் என்றான் உதித்திடல் இரத்தலின்றி உலகளித்து உதவும் ஐயன் அந்நெறி கனவில் காணும் அற்புதத்தை எழுந்து வேதன் சென்னெறி பூண்டு வைகிச் சிந்தையில் தேற்றம் எய்தி உன்னலும் மறுவர் ஐவர் ஒரு திறக்கணத்தோர் தாதை தன்னர் உள்ளதனால் நெற்றித்தலத்தினும் போந்து நின்றார் நிற்றலும் அவரை நோக்கி நெற்றியும் தலத்தில் நீவிர் குற்றதெய்யவன்குள் என்ன உன் முடியுமாற்றால் மற்ற எமை நம்பன் ஆதலின் வந்தேம் என்றார் பற்றலர்புறம் மூன்று அட்ட பண்ணவன் வடிவம் கொண்டோர் பரமனது உருவாய் நின்றோர் பதினொருவோரும் இவ்வாறு அருள் செய்ய விரிஞ்சன் கேளா அன்பினால் என்பால் வந்தீர் விரைவுடன் உயிர்கள் தம்மை விதிக்குதீர் என்ன தத்தம் பதினோர் கோடி உருத்திர தொகையை தந்தார் ஆங்கு அது தெரிந்து வேதா ஆவிகள் வினைக்கு ஈடு அன்றி நீங்கள் இவ்வாறு செய்கை நெறியது என்று எண்ணலோடும் ஓங்கிய உருத்திரேசர் ஒல்லையம் பதத்தில் போதும் இங்கு இவன் உயிரே முன்போல் இந்தனை இருத்தி என்றார் என்று இவை உரைத்து போதன் யாவையும் படைப்பான் நல்கி ஒன்றிய உணர்வின் மிக்க உரித்திரர் யாரும் வெள்ளி குன்று உடை முதல்வன் தொல்நாள் கொடுத்திடும் புவனம் புக்கார் அன்று தாம் அளித்துள்ளோரை அமரரோடு இருத்தீர் என்றார் அவனியை அளித்தோன் தன் பால் அடைந்துளாரண்டம் தன்னில் புவனம் மேலிருந்த ஆரன்னார் புரிந்திட வந்த பவர் முதல் உருத்திரேஷர் பதினொரு கோடி உள்ளார் இவர் சிவனருளால்வானோர் இனத்துடன் இண்டிவுற்றார்